முப்பத்தி அல்லாஹுவின் தூதர் கூறினார்கள் நடுநிலையை கடைபிடியுங்கள் விரிக்கலாக துப்பும் போது தமக்கு முன்புறமோ தம் வலது புறமோ துப்பலாகாது ஏனெனில் அவர் தம் இறைவனுடன் தனிமையில் உரையாடி கொண்டிருக்கின்றார் இதை அணஸ்ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்